ஐந்து பேர் நியூயார்க் வந்து சேர்ந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பிபிசி வானொலி தனது வழக்கமான செய்தி அறிகையில் இந்நாளில் எந்த செய்திகளும் இல்லை என அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு சர்வதேச நீதிமன்றத்தின் முதலாவது அமர்வு நெதர்லாந்து நாட்டின் ஹேக் நகரில் நடைபெற்றது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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு பாகிஸ்தான் அதிபர் குலாம் இசாக் கான் அவர்கள் நாடாளுமன்றம் மற்றும் அமைச்சரவையை கலைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு லெபனானில் கட்டிடம் ஒன்றின் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் நூற்றி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விபரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பவுல் எமில் பிரெஞ்சு வேதியியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தோண்டோ கேசவ் கார்வே இந்திய கல்வியாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஆ முத்துத்தம்பி பிள்ளை ஈழத்து எழுத்தாளர் மற்றும் பதிப்பாளர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆண்டு ஜான் ஆன்லெட் ஜான் ஆன்வெல்ட் எஸ்டோனியா அரசியல்வாதி இவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆண்டு தாந்தியா தோபே